ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு நாங்கள் அப்துல்லாஹிபின் அவர்களிடம் சென்றோம் அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிந்தவர் அது பற்றி அவர் கூறட்டும் தெரியவில்லை ஆனால் மிக அறிந்தவன் என்று அவர் கூறட்டும் அல்லாகுவே மிக அறிந்தவன் என்று தெரியாத ஒன்றின் போது கூறுவது அறிவை சேர்ந்ததாகும் ஏனெனில் அல்லாஹன் உங்களிடம் கூலி எதையும் நான் ஏற்படுத்துபவனாகவும் இல்லை என்று கூறுகிறார என்று கூற சொல்கிறான் குரான் வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனம்